நற்றினை இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து உயிரை கொடுப்பதற்குரிய நண்பன் கிடைப்பதுதான் அறிவு நண்பருக்காக உயிரை கொடுப்பது எளிது போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது உண்மையான நட்பு ஆரோக்கியம் போன்றது அதை இழந்துவிடும் வரை நாம் அதன் உண்மையான மதிப்பை உணர்வதே இல்லை ஒரு குளத்தின் அருகே ஒரு பெரிய மரம் இருந்தது அதன் கிளையில் உட்கார்ந்திருந்த ஒரு எறும்பு தவறி அந்த குளத்தில் விழுந்து தத்தளித்தது மரக்கிளையிலிருந்த ஒரு புறா இதை கவனித்து விட்டது அது மரத்திலிருந்து ஒரு பெரிய இலையை தனது அழகால் கிள்ளி குளத்தில் போட்டது எறும்பும் அந்த இலையின் மேல் ஏறி கரை சேர்ந்தது அந்த புறா இப்போது எறும்பி அருகே வந்தது எறும்பே எறும்பே நல்ல வேலையா நீ பிழைச்சிட்டே நான் தான் உனக்கு மரத்திலே இருந்து இலையை கிள்ளி போட்டேன் என்றது என்றது எறும்பு இந்த நன்றியை நான் இந்த நீங்கள் செய்த இந்த உதவியை நான் எனது உயிருள்ள வரை மறக்கவே மாட்டேன் என்றது எறும்பு மேலும் உங்களுக்கு ஏதாவது எப்போது உதவி தேவைப்பட்டால் நான் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வேன் என்றும் எறும்பு நமக்கு எந்த விதத்தில் உதவ முடியும் என்று நினைத்து கொண்ட புறா பறந்து சென்றது சில நாட்கள் சென்றன அன்று அந்த குளக்கரையில் ஒரு வேடன் கையில் வில்லையும் அம்பையும் வைத்து குறிபார்த்து கொண்டிருந்ததை எறும்பு பார்த்து விட்டது அந்த வேடன் புறாவைத்தான் குறிப்பார்க்கிறான் என்பதை எறும்பு நன்கு புரிந்து கொண்டது உடனே அது வேகமாக அவன் அருகே சென்று அவன் காலை நறுக்கென கடித்தது வேடன் அம்பை விடுவதற்கும் எறும்பு கடிப்பதற்கும் மிக சரியாக இருந்தது வேடன் வழியால் துடித்தான் இதனால் அவனது குறி தவறியது அம்பு புறாவின் மீது படாமல் ஒதுங்கிவிட்டது சத்தத்தை கேட்ட புறா சிறிதும் தாமதிக்காமல் பறந்து விட்டது அடுத்த நாள் அருகே சென்றது எறும்பு நேற்று வேடன் ஒருவன் உங்களை கொள்வதற்காக அம்பை எய்தினான் அவனோட காலை நல்லா கடிச்சிட்டா அதனால அவனது குறி தவறி விட்டது என்றது எறும்பு அப்படியா எறும்பு தம்பி என்னைய நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி என்றது புறா தன்னை காப்பாற்றிய புறாக்காவிற்கு உதவி செய்துவிட்டோம் என்ற நிம்மதியுடன் எறும்பு அங்கிருந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்றது புறாவும் எறும்பும் இதுபோல் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நீண்ட காலம் நட்புடன் வாழ்ந்தனர் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல குணம் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவனை எந்த ஒரு தீய சக்தியாலும் வெல்ல முடியாது இதையே வள்ளுவர் நட்பு என்ற அதிகாரத்தில் புலர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்கிறார் அதாவது ஒருவனோடு ஒருவன் நட்பு கொள்வதற்கு தேவை ஒற்றுமையும் பழக்கமும் அல்ல இருவருக்கும் கருத்து ஒத்தலே நட்பு தொடர்பை தரும் என்கிறார் வள்ளுவர் மேலும் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேள்மை ஒரே விடல் என்கிறார் ஒருவனுக்கு லாபம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவரோடு நட்பு கொண்டிருந்தால் அந்த நட்பை விட்டு அவரிடத்திலிருந்து நீங்குவதே ஆகும் என்கிறார் வள்ளுவர் எனவே நாம் நட்பை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் ஐந்து அறிவு ஜீவராசிகளுக்கு இருக்கும் அறிவும் அன்பும் தனக்கு உதவியவர்களுக்கு உதவும் பண்பும் உள்ளதை பார்க்கும் போது நாமும் அதுபோல் பிறருக்கு உதவி செய்து அன்பும் நேசமும் மனித நேயமும் உடையவர்களாய் வாழ வேண்டும் என்ற உயரிய பண்பை வளர்த்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துக்குமர சுவாமி